போகத்தை எப்படி அனுமிக்கிறாங்க என்னை புறத்துள்ள பொறிகளாலே கருதி தேகத்தோடு அண்ணா புறத்துள்ள பொறிகள் பொறிகள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அப்படின்னு சொல்வது காது எல்லாம் இதன் மூலமாக இது பொறிகள் புலங்கள் சூஷ்ஷத்தில் இருக்கு சூழத்திலாம் துவக்க துவச்சு சி விங்கிரணம் இது ஞானேந்திரங்கள் கருமந்திரங்கள் வாக்குப்பாணி பாதம் பாய்வு இது கருமேந்திரியங்கள் இதெல்லாம் ஜாக்கிரவாசம் அணிவிக்க முடியும் கருதுமே தேகத்தோட கவு தாதான்மியத்தால் ஒற்றுமை சம்பந்தத்தால் ஆத்மா இதோட சம்பந்தப்பட்ட காரணத்தினாலே பருவிய ஆன்மா ஒண்ணும் இந்த விசாரமாக இருக்கின்ற போகபாக்கியங்களை ஆத்மாவும் அனுமதிக்கிறது அப்படிப்பட்ட சொல்லான் ஜாக்கிரம் இதேயாம் இந்த ஜாக்கிரமானது இதுதான் இதனுடைய பெருமை இதுதான் ஜாக்கிர அவசையில் போகபாகியங்களை ஜீவனானவன் அதாவது சம்பந்தம் ஒற்றுமை சம்மந்தத்தினால் அனுபவிக்கிறான் வாசமான சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் பாவனையினால் சம்மந்த படுத்தி இந்த சிந்திரியங்கள் மூலமாக சுக சுகத்தை அணிவிக்கிறான் சுகம் மட்டும் அதுக்கம் அணிவிக்கிறான் ரெண்டாம் சேர்ந்தான் போக ரெண்டும் சேர்ந்தான் என்பது கருத்து அறியலாம் இந்த தேகம் பவமனை கத்தால் ஆகும் வாழ்வோனுக்கு அமைந்த ஓர் இல்லம் போல போக வாழையமேயாகும் புகழ் உடல் ஆன்மாவிற்கே இப்போது ஆத்மாவுக்கும் இந்த தோலைசத்துக்குள்ள சம்பந்த வேதம் சம்பந்தம் இதெல்லாம் சொல்ற அவையால் மேலே சொல்லப்பட்ட விளக்கங்கள்னால் ஜாக்கிரத்தில் இந்த ஜாக்கிரவாசிய காலத்தில் அறியலாம் இந்த தேகம் இந்த தேகத்தை அறியலாம் தேகத்துக்கு ஒரு தொடர்பு சொப்பரவாசில கிடையாது சுழித்திலும் கிடையாது இந்த தேகத்தை அறியலாம் வாகிய பவமனைத்தும் வந்தது பூடருக்கு பூடருக்கு வெளியில் இருக்கின்ற பவம் பவம்னால் பிறப்பு அநேகம் கோடி பிறப்புகள் வந்தது காரணம் தொலைசேரம் தான் அதன் மூலமாக செய்யக்கூடிய கர்மங்கள் தான் அந்த வாகிய பவத்தினால் ஆகும்போர் இல்வாழ்வோனுக்கு இஷ்டம்தான் உலகத்தில் இல்வாழ்வான் இருப்பானியானால் அமைந்த இல்லம் போல் அவங்க வீடு தேவைப்படும் அது யாராக இருந்தாலும் ஒரு வீடு இல்லைன்னா வாழ முடியும் அந்த குறுகியக்காரங்களாக இருந்தாலும் குடிச்ச போடுறதுதான் இருக்காங்க வேறாக போட்டுதான் இருக்காங்க இல்லைன்னா முடியுமா சரி பறவைகள ஒரு கூணு கிடைக்குதே இல்லையா சரி மிருகங்களை ஒரு கொகையே பிடிச்சிக்கதே இல்லையா எவ்வளோ தேவைப்படுது தனியாக தேருவில்ப்படுத்தி பத்தமாட்டான் குடிக்காரன்தான் தூங்கிமான கொஞ்சம் நேரமே ஒழிய மற்ற தேருவில்ப்படுத்து தூங்குமானே வேணாது ஒருத்தன் மாட்டேதும் ஒரு மரவாக இருக்கான்னு பார்ப்போம் ஒன்று கடையில் இல்லாமல் தூங்கான வேறு வழி இல்லைன்னு தூங்கான வழியே எதாவது ஒரு தங்கிற சின்ன ஆவது இல்லை மரத்துக்கு இல்லையாவது படுத்துக்குவோம் இறந்த இல்லை படுக்க மாட்டான் அப்போது தேவைப்படுது அதுபோல் இந்த இல்வாழ்வோனுக்கு எப்படி ஒரு இல்லம் தேவையோ அப்படி போல் இந்த உயிருக்கு ஆனால் ஆத்மாவுக்கு போக ஆலயமே ஆகும் புகழ் உடல் அண்ணா ஆன்மாவிற்கு போக இடம் ஆலயம் என்ன இடம் தான் ஒடுக்கும் ஒடுக்கம்னு பேர் ஆ லயம் ஆ என்றால் ஜீவர்கள் பசு பசு ஜீவனுக்கு ஒரு பேர் உண்டு ஒழுங்குற இடம்னு அர்த்தம் அது ஆலயம் தேவாலயமும் பேர் தேவன் இருக்கின்ற தேவனாலே எல்லா ஜீவர்களும் ஒழுங்குற இடம் தேவனிடத்திலே அர்த்தம் தேவாலயம் பேர் கோயில் என்ன நடத்தினான் ஓ இறைவன் இல்லைன்னா இருக்கிற இடம்னு அர்த்தம் இப்படி இந்த ஜீவர்கள் இருக்கிற இடத்துக்கு இங்கே ஆலயம்னு பேர் இது உபஜாரம் ஜீவன் தான் அவளுக்கு உடம்புகிற இடம் தான் அதுதான் ஜே ஆலயம்னு பேர் உபஜாரதாக சொல்வது ஆகவே இந்த ஜீவர்கள் ஜாக்கிராவாசையில் தங்கி விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது எப்படி வீடு இருக்கோ அப்படி போல் இந்த ஜாக்கிராவசையில் சரீரம் போகாலயமாக இருக்கிறது சரீரத்தை வச்சு தான் விவகாரம் சூழ அதாவது ஜகராவாசைக்கு சொப்பனாவாசைக்கு அங்கே ஒரு செயல் உற்பத்தி பண்ணிக்கிறான் அந்த சேர்த்தி மூலமாக விவாதம் நடக்குது எத்தனையோ சீரங்கள் வந்தாலும் கூட அது ஏதோ ஒரு செயதிரமாக எந்த செய்கிற போட இருக்கிற உடனே அரிமானம் வைக்கிறான் அந்த அரிமானம் தான் அவனுடைய சோதனத்தை கொடுக்குது என்பது கருத்து அவருக்கு புகழ் உடல் சொல்லாது உடம்பானது போக ஆலயமே ஆகும் இந்த பாகங்கள் அனுப்பிக்கிறதுக்கு ஒரு இடமாக அமைக்கப்பட்டிருக்கும் தியா வித்வேகத்தில் குர்பவம் சரை மறித்தல் சாதிவே பெருத்தலாதி சகலமும் தர்மமாகும் ஏதமும் சைசவத்தி சைசவம் மற்ற தியா கௌமாராதி யாதினே இத்தேகத்தில் இசந்துளத்தை இவ சொல்லாமல்லே நூற்றி நாற்பது நாலாவது பாட்டு இப்போது தோளசேர நிந்தையை சொல்லி முடித்தார் அதன் பிறகு முன் பாட்டில் உயிருக்கும் உடலுக்குள்ள பேதத்தை காட்டினார் இப்போ இந்த பாட்டில் ஜன மரணாதிகள் தோளசேர்த்திக்க ஒழிய உயிருக்கில்லை என்று விளக்கிறார் ஷட்பாவிகாரம் கருவுறுதல் பறத்தல் வளர்தல் வளர்ந்து ஐரோன் ராதல் தேய்தல் மரணமடைதல் என்று சொல்லக்கூடிய ஆறு மாறுதல்கள் சடூர்மி என்று சொல்வார் இதில் பின்னால் வரும் ஆறு மாறுதலுடைய இந்த சரீரம் ஆத்மாகாது என்று சொல்லப்படுது அதை இப்போ நடக்கிறார் ஓதிய உத்தேகத்தில் இதுவரைக்கும் தூளதரியம் என்று சோழ பஞ்சபூத காரியம் என்று இப்படியெல்லாம் விசாரணமாக சொல்லப்பட்ட இது உற்பவம் சரை மறுத்தல் சாதிவே பெருத்தல் ஆதி சகலமும் அது சொன்னால் நீஞ்சி ஒன்று சேர்த்துக்கணும் சர்பாவிதாரம் உற்பவம் பிறத்தல் சரை சுருங்குதல் மரணம் தெரிய உயிர் போயிரும் சாதிவே சத்ருடைய சிஷ்யனே பெருத்தலாதி அவர் சைடம் பெருக்கிறது சகலமும் தருத்துக்கு சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களும் தர்மமாகும் இதுதான் இயல்பு நாள் ஏதமாம் சைசவம் மற்றும் எய்திய கௌமாராதி குழந்தை பருவம் இன்னும் பொருந்திய கௌமானம் குமாரப்பருவம் யாதுமே இத்தேகத்தில் இசைந்துள்ள அவஸ்தையாகும் சரீரத்தில் பொருந்திருக்கிற அவஸ்தையாகும் இந்த சரீரமானது சர்பாதிகாரம் பொருந்தி இருக்கிறதுனால அந்தந்த காலங்களில் வரக்கூடிய மாறுதலினால் வரக்கூடிய செயல்கள் அனுகூல பிரதிபூலங்கள் காட்டத்தான் செய்யும் அதான் சொல்லலா துறையில் தந்தை தாயாராசிரியர் தாங்கள் முனிதல் தன கஞ்சி சிந்தை கலங்கம் கவுமரம் சிறந்த காலை முந்தி நோய் முந்தி நோய் பசு நோய் தணிக்க பொருள் தேட இந்த பவன இரவு பகல் தொழில் துன்பம் இந்த குழந்தை பருவத்தில் ஒன்றுமரியாத பாலப்பருவத்தில் தாய் தந்தைகளை துக்கப்படுவதை சுருக்கம் முடிச்சுக்கிட்டாங்கன்னு பாரு இதில் சொல்கிறார் தந்தை தாய் ஆசிரியர் தாங்கள் தனக்கு முடிதல் தனக்கு அஞ்சி சிந்தைகளும் கௌமார பருவம்னா அதாவது குமார பருவத்தில் படிக்கிற காலம் தாய் தந்தை மேட்டுவாங்க வாத்தியர் மேட்டுவார் இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்படியிருந்தே இருக்கணும்னு சொல்கிறார் அப்புறம் சிந்தைக்களம் கௌமானமான பிறகு சிறந்த காலை பருவம் வருது வாடி பருவம் அதில் முந்து பசு நோய் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுனால முதல்ல தொழில் பார்த்து சாப்பாட்டு வழி பிறகு காமநோய் அப்பருவம் காமத்தை உண்டாக்கும் தீவிரப்படுத்தும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் நிச்சயம் பணி காட்டுதான் வரும் இருக்கிறது ரொம்ப துர்லவம் அப்போது பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் முந்த பசி நோய் காமநோய் முடிய தணிக்க அது பொருள் தண்ணப்போ பசியும் போகாது காமிச்சியும் போகாது அது என்ன செய்யணும் தொழில் செய்யணும் இந்த போவனத்து இடையறாக தொழில் தோழ முடியும் இரவு பகல் ராத்திரி போகல் கஷ்டப்படுதா ஆகணும் முடியாது இதுதான் இந்த கோமாரம் வாலிபுறத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் என்று அதிலே துன்பத்தை வர்ணிக்கும் போது அவர் சொல்கிறார் அதனால தான் ஏலமாக குற்றம் அதாவது ஏலம் குற்றம் பொருந்ததுன்னு இந்த சைஷ்வம் குழந்தை பருவம் மற்றும் எய்திய கௌமாரம் அது குற்றம் பொரிஞ்சது தான் எல்லாமும் இத் தேகத்தில் இசைந்துள்ள அவத்தையாகும் இலத்தில் பொருந்திருக்கின்ற அவசைகள் என்று இந்த பாட்டில் சொல்லிவிடுகிறார் வண்ணம் மாதே வகுப்பு இதன் நியமமாகும் முதலிதன் விசேடமாகும் என்ன செய்ல்லாம் இருப்பிடம் இந்த தேகம் தோழ சேர்த்தியை கொண்டு தான் வருணங்கள் பிராமண சக்தியை வைத்து சூத்திரம் சொல்லக்கூடிய வர்ணங்கள் ஆசிரமங்கள் பரமச்சரியம் கிரகஸ்தம் வானபிரசம் சனியாக சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் இது தொழில் சேர்த்தியை வைத்து தான் சொல்கிறது ஏன்னா துளசே அடையாளங்கள் காட்டுகிறார்கள் இருபத்தாறுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் தொழுவத்தாறுனா காய் கட்டிக்கணும் வானப்பிரசம்னா கொஞ்சம் நாளைக்கு இப்படி அப்படி இருப்பாங்க இதெல்லாம் அடையாளங்கள் தொழில் சேர்த்தை வைத்து தான் பேசுகிறது மனதின் மூலம் மனோமா மனதின் காரியமாக ஆசிரம் எழுந்தாலும் கூட வெளியிலே பார்க்குறதுக்கு தோலை செய்கிறது தான் பேச வேண்டிய முன்னுமான அவமானங்கள் நம் முன்னால் இருக்கின்ற மானங்கள் அவமானங்கள் ஒவ்வொருவருக்கும் மான அபனம் இருக்கத்தான் செய்யும் மானம்ன்னா என்ன அர்த்தம் அளவுன்னு அர்த்தம் அது அளவு எப்படி இருக்கீங்கன்னா யார் எந்த துறையிலே எந்த அளவுக்கு நிலை கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு குறைவு வரும்போது மானம் போக்கியம் அவமானம் பெரு குற்றம் அதனால் மானமங்கிறது ஒரே மாதிரின்னு அர்த்தம் அல்ல எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை இருக்குது அந்த நிலை விட்டு மாறும்போது அது மான புருஷன் பிரம்மாணக்குறை இலவசார்கள் அவருடைய நிலையில் இருந்து இருக்கும் என்ன இருக்கணும் குடும்பத்தில் வரவு செலவு செய்து கொண்டு அவர்களுக்கு இன்னும் மற்ற அதிதிகளை கவனிக்கிறது முதலான கடமையெல்லாம் இருக்குது ஜாயத்தந்திர கவனிக்கிறது எல்லாம் இருக்குது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்ட துணை என்ன மற்ற ஆசிரமங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கணும் சொல்லப்படுது அப்படி செய்யலைன்னு சொன்னாக்க அது மானத்துக்கு குறைவு மானம் பூச்சுன்னு அர்த்தம் அது மானங்கள்ட்ட பயிலு சொல்கிறது அதுதான் சன்னியாசி சன்னியாசி ஒட்ட நிலையில் இருக்கணும் அவர் கிட்டத்தட்ட திருப்பி அடையணும் எது சன்னியாசிக்கு அது நிலை பார்த்தீங்கன்னா சன்னியாசி மானம் பூச்சின்னு அர்த்தம் ஒவ்வொரு படித்தான் பெண்கள் கருப்பினரில் இருக்கணும் அதுக்கு தவிர்ப்பச்சு நம்ம மானம் பூச்சின்னு அர்த்தம் ஆக ஒரு நிலை ஒவ்வொருத்தருக்கு அமைக்கப்பட்டுள்ளன சமூக அமைப்பு சமூக அமைப்பு வந்து மாறும் மாறும்போது அது குறை ஏற்படும் அது அவமானம்னு பெறும் அத்தகைய அவமானம் படும்போது தான் அது சில பேர் அவமானத்தையும் பெருமையாக நினச்சிக்கிறாங்க சில பேர் அவமானத்தை பொறுக்கிறது இல்லை பொறுக்காததுனால கோபம் கோபமாக குருவாதம் மாறுது குரவாதமானது அந்த அவமானத்து காலமாக இருந்தவர்களை எந்த வழியிலாவது படுத்திக்க பார்க்குறாங்க இல்லை முடியலன்னா தண்ணியே தீர்த்துக்கிறாங்க இப்படிலாம் அப்படியே விளைவுகள் என்று சொல்லப்படுது அதனால் முன்னுமான அவமானம் முதல் இதன் விசேடமாக இதே சொல்ல சேர்த்துக்கு அதெல்லாம் சாமானியம் வர்ணாச்சிரமங்கள் மானாவமான விசேஷமாக இன்னல் செய்ணிகள் எல்லாம் இருப்பிடம் இந்த தோளம் நமக்கு சதா துக்கம் கொடுத்துருக்கின்ற நோய்கள் இருக்கின்றனவே அது இருப்பிடம் சுழசேரம் தான் தோளசேரத்தில் தான் நோய் எதனாலே வாத பெத்திய சிலப்பின்னு சொல்லக்கூடிய மூணு மூலப்பொருள்கள் சேரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன விசில அமைக்கப்பட்டிருக்கு அது ஏற்றத்தாள் வரும்போது அனாரோக்கியம் ஏதாவது பிணி இருக்குதுன்னு அர்த்தம் சமமாக இருக்கும்போது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க பாடிக்கிறான் சமவிலை தான் மூணு சமமாக இருக்கணும் சாமான் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் குறையும் போது தலைவலி கால் வலிக்கு இது பல்வெளிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் குறைவு அனாரோக்கியு ஆகவே எல்லா காலத்துலேயும் எல்லாம் சமமாக இருக்க முடியாது ஏட்டத்தால் வரும்போது அப்போ இன்னல் செய் பின்னி வந்து தப்போ அது எதனால் வருது அப்படின்னு சொன்னால் சீர்தோஷன மாறுதல்கள் அல்லது இவருடைய ஆதார் கோளாறுகள் இவருடைய செயல்பாடுகள் மாறுதல்கள் எல்லாவற்றையும் மூலமாக பிராரதம் கர்மம் இதெல்லாம் பின்னணியிலிருந்து கொண்டு செய்கின்றன அது துளசீரத்தில் ஒட்டி செய்கிறது அதனால் இது துளசீரமானது இருப்பிடமாக நோய்களுக்கு துண்ணிய முடிஞ்சி போச்சு தொலைபேனி இனிசைப்பான் அடுத்த பாடலிருந்து சொல்கிறேன் என்று ஆரம்பித்தோம் பொருள்களை அறிவதாலு போதவந்திரியமாகும் பரவிய வாக்கு பாணி பாத பாயுபத்தம் கர்மமே செய்வதாலு கர்ம வேந்திரியமாக தாராதவாட்டில் முதல்ல ஞானேந்திர கர்மங்களை வர்ணிக்கிறார் சிரவணம் தொக்கு சச்சு சிங்குவே நாசி அப்படின்னு சொல்றார் சோத்ரம் தொக்கு சச்சு சிவி ஆக்கிரமணம் காது தோல் கண்ணு நாக்கு முக் அஞ்சு சொல்றார் இவையெல்லாம் பொருள்களை அறிவதாலே சூட்சுவரத்தினுடைய பிரிவுகள் இது பொருள்களை அறிவதற்கு இந்த துவாரங்கள் சகாயம் பண்ணிக்கின்றன அவர் செய்தனால அதுக்கு என்ன பேர் போத இந்திரியமாகும் ஞானேந்திரியனும் சொல்லப்படும் என்றார் பரவிய வாக்கு பாணி பாதம் பாய்வு பத்தம் சைதத்திலே விசாரமாக அமைத்து கொண்டிருக்கின்ற இந்திரியங்களை சொல்கிறார் வாக்கிந்திரியம் வாயில இருந்து கொண்டு வசனிக்கு தொழிலை செய்கிறது பானிந்திரியம் கையில் இருந்து கொண்டு இடுதல் அற்றலை செய்கிறது பாதை எந்திரியம் இருந்து கொண்டு போதல் வருதலை செய்கிறது பாயு குதத்தை பண்ணி நின்று மனதில் அதில் கழிக்கிறது குபத்தம் அதாவது அவருடைய குறியலை இருந்து கொண்டு சுகத்தை பண்ணுகிறதுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் கர்மங்கள் செய்யறதுனால இது பேர் கர்மேந்திரியமாகவும் உண்டான் ஆகவே ஞானேந்திரிய கர்மேந்திரங்களை பற்றி இந்த ஒரு பாட்டில் சொல்லி முடித்தார் சூட்சிவாரத்தினுடைய அம்சங்கள் இதெல்லாம் துண்ணுமுட்கரணம் ஒன்றே தோன்றிய விருத்தியாலே மன்னிய மனது புத்தி மற்ற சங்கார சித்தம் என்னவே நான்கதாக விசைந்ததாம் எவ்விடத்தும் பன்னிய விதன் விருத்தி பகுப்பினை பவர கேளாயின் கர்மேந்தியா ஞானேந்திரன்னு சொன்னபோது சூறத்தில் அந்த கண்ணன் சொல்ல வேண்டியிருக்கணுமே அந்த கருணத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய பாகுபாட்டை சொல்கிறார் துண்ணும் ஒன்றே பொரிந்திருக்கின்ற அந்த கணம் சொல்லக்கூடிய ஒன்றே தோன்றிய எழுத்தியாலே அதில் உண்டாகிய பரிணாமத்தினாலே மன்னிய மனது புத்தி மற்றும் அகங்காரம் சித்தம் என்று சொன்னார் மனம்புத்தி சுத்தமாக காரணம் என்று நான்காக பெறுகின்றன என்னவே என்று நான்கதாம் நான்கதாக இசைந்ததால் இசைந்தது அப்படி இசைந்த காரணத்தினாலே எவ்விடத்தும் பண்ணிய இதன் விருத்தி பகுப்பினை பகரக் கேளாய் இது அந்த காலமானது நான்கு பிரிவுகளை உடையதாகி பத்து இந்திரியங்கள் மூலமாக விவகாரங்கள் பண்ணுகின்றன பத்து இந்திரியங்கள் மூலமாக தொழில் சேரத்தில் இருந்து வெளிப்பட்டு விவகாரம் பண்ணுறது மனதுக்கு இந்த விவகாரம் பண்ணுறதுக்கு காரணம் இந்திரியங்கள் தான் காரணம் இந்திரியங்களுக்கு விவகாரம் பண்ணுறது காரணம் தொழிற்சேரம் காரணம் இதைத்தான் பாரதத்தில் சொல்லுவார்கள் மனம் ஒன்று இந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் கர்மின்றி அது உள்ளடக்கம் அதுபோல் திரௌபதியை மனதுக்கு மனத மனதுக்கு இஷ்டம் சொல்லி பாண்டவர்களை இந்திரியங்கள் உதாரணம் உதாரணமாக சொல்லுவாங்க அந்த மனமானது அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக விவகாரங்கள் எப்படி செய்கிறதோ அப்படி போல இந்த திரௌபதியானது அஞ்சு புருஷர்கள் மூலமாக விவரமானது அஞ்சு புருஷர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு புருஷங்கள்கிட்ட இருக்கிறதுன்னு நீதி ஒன்று வச்சுருக்காங்க அதே போல் இங்கே இந்த மனமானது ஒரு விருத்தி இதில் சம்மந்தபோது உள்ள விருத்தி சமர்ப்படாது அவருக்கு ஒப்பந்தம் அப்படித்தான் ஒரு வருஷம் கிட்ட வரும்போது உள்ள வருஷம் போகப்படாது அப்படி ஒப்பந்தாங்க போயிட்டாக்கா ஏற்ற போகணும் அதே போல் எங்கேயும் ஒரு விருத்தியானது அந்த காரண விருத்தியானது கண்ணில் மூலமாக செயல்படும் காது மூலம் விவகாரம் பண்ணார் காது மூலம் செய்யும்போது கண் மூலமாக விவகாரம் பண்ணார் என்னென்ன எல்லாம் ஒரே ஓட்டமாக செய்கிறோம்னா அது வேகத்தினால ஒரே மாதிரி தெரியுத உடைய வாசகமாக ஒன்று மற்றொன்று தொலை செய்யாது ஒரு மற்றொன்று குணத்தை கிரகிக்க வரியாது கட்ட பாடத்தில் வருது அதனால் மற்றொரு இது அது பார்க்குறதுதான் பார்க்குறவங்கள தான் பார்க்கணும் இப்போ அப்படி இல்லை நான் பார்த்துக்கிட்டே படிச்சுட்டே இருக்கமே அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஜனம் பார்த்தோம்னா அழு ஜனம் படிக்கிறது அது அது நின்றுபடுதான் ஒரு ஜனம் படிக்கும் பார்க்கும் இப்படி மாறி மாறி வர்றதுனால தொடர்ந்து பார்க்கறதால நமக்கு ஒரு பாவனை ஏற்படுது பாசமாக ஒரு இந்திரியம் ஒரு விஷயம் செய்யும் ரெண்டு விஷயம் செய்ய முடியாது மனம் இரு பொருளே பற்ற மாட்டார் ஒரு பொருள் தான் பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த திரௌபதியை மனமாகவும் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை பாடல்களாகவும் அல்ல சொல்கிறாங்க இப்படி அமைச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டது அதான் இங்கே அந்த பண்ணிய இதன் பகுினை இனி அடுத்த பாட்டிலே தொடர சொல்றேன் மனமிரதாகும் நிச்சயத்தால் புகன்ற புகன்ற புத்தியுமதாகும் பரவிய அபிமானத்தால் பகரஹங்காரமுமீத போலனு சந்தானத்தால் ஒவன்றரை சித்தம் மிதாம பிரிச்சு அதனுடைய இலக்கணம் சொல்ற என்ன இலக்கணம் ஒவ்வொன்றும் என்ன தொழில் பார்க்கறது என்பது இலக்கணம் இருவுரு சங்கற்பாதி விருத்தி விருத்தியால் மனம் இது மனம் என்று பெயர் சொல்லும்போது சங்கற்ப ஆகி சொன்னாலும் விகல்பம் சேர்த்துக்கணும் சங்கல்பிகல்பம் சங்கல்ப உடன்பாட்டு எண்ணம் விகல்பம் மாறுபாட்டு எண்ணம் எதிரிய எண்ணம் இது அது மனதுக்கு வேலை இது அது என்ன நினைத்து கொண்டே இருக்கும் ஒரு முடிவு வர்றதில்லை முடிவுக்கு வரக்கூடாத நிலையர்கள் தான் மனசுன்னு பேர் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாமா போகலாமா வரலாமா நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இப்படி தலைமாடி விளக்கம் இது சங்கர் விகல்பம் பேர் இதற்கு சந்திரன் அதுன்னு சொல்லுவாங்க பொருணர் நிச்சயத்தால் புகன்ற புத்தியின் மீது ஆகும் பொருள் உணர் நிச்சயம் அது உணரும் போது நிச்சயம் பண்ணது நிச்சயம் பண்ண ஒரு உறுதினு அர்த்தம் அந்த உறுதித்தன்மை இல்லைன்னா வேறு எதுவுமே நடக்காது இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் போகணுன்னு ஒரு உறுதி பண்ணுறோம் அந்த உறுதி வென்றால் தான் போக முடியும் போகலாமா வேணாமா போகலாம் வேணாமான்னா எங்கே போகிறது போக முடியாது அந்த நிச்சயம் ரெண்டு விதம் நல்ல நிச்சயம் உண்டு கெட்ட நிச்சயம் உள்ளு இதுக்கு ஐமான தேவதை பிரம்மான்னு சொல்லப்படுது நிச்சயம் தான் அது தொழில் அது என்ன பண்ணும் உறுதிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் அந்த புத்தி விருத்திக்கு உள்ளு புத்தி விருத்தின்னு சொன்னால் உறுதிப்படுத்தும் அது கெட்டக்காரையும் செஞ்சாலும் சரி நல்ல காரியம் செஞ்சாலும் சரி கெட்டக்காரருக்கு தம்ம வனத்தை துணையாக போகும் தமவம் ரஜவனம் நல்லா சத்துவனம் துணையாக துணையாக இருக்கும் அது குணங்களை சேர்த்திக்கும் குண சம்பந்தம் இல்லாமல் எந்த விருத்தியும் செயல்படாது சத்யராஜ சவ மூன்று குணங்கள் சம்பந்தம் உருத்திகளும் தேவைப்படுகின்றன அதோட வாசனை தேவைப்படும் வாசனை இல்லாமல் எந்த உருத்திகளும் விவகாரங்கள் செய்யாது இதுக்கு அடிப்படையாக பிரார்த்தமும் தேவைப்படுது பிரார்த்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அது இச்சா பிரார்த்தம் அனிச்சாபுராதம் பறைஜா மகனாக பிரிக்கப்படும் அனிச்சாபராதம் பற்றி கேள்வி இல்லை அது செயல்படும் பழந்தான் பழத்தை தான் பார்க்கலா கூடிய அவருடைய செயல்பாட்டை பார்க்க முடியாது இச்சை பெருச்சை இது பார்க்கலாம் ஆகவே இவ்வளோ விவகாரம் இருக்குது இது அந்த காரணத்தில் வெறும் அந்த காரணம் ஒரு தொழில் மட்டும் இல்லை நாலு தொழில் நாலு விருத்திகள் மூலமாக பண்ணாலும் கூட அது பின்னணியில் இவ்வளோ தேவைப்படுது இவ்வளோ விவகாரம் பண்ணுங்க நடந்துக்கிட்டு இருக்கு நாலு தோறும் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் பொருள் நேரம் நிச்சயத்தால் புகன்ற புத்தியும் இதுவாகும் பரவிய அபிமானத்தால் பகிற அகங்காரம் இதுதான் விசாரமான அபிமானம் இருக்குது அபிமானம் ஒன்று ரெண்டு இல்லை ஊர் பட்ட ஆசைன்னு சொல்லுவான் ஆசை இருக்கு எல்லா ஆசையும் முன்னர் தான் சுருக்கிறது மண் பெண்ணு சில பேர் பெண் ஆசை மிகுதியாக இருக்கும் பொண்ணாசையும் மண்ணாசை குறைவாக இருக்கலாம் நல்லா முடியும் இல்லாமல் கூட இருக்கலாம் சில பேர் பொன்னாசையும் மண்ணாசை அதிகமாக இருக்கும் பெண் ஆசை இல்லாமல் இருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் மூணாவது வருதுன்னா மிக துல்லபம் அப்படி இருக்கிறவங்க சில பேர் தான் சொல்ல முடியும் இந்த ஒவ்வொரு ஆசையிலும் உட்பிரிவுகள் அனந்தம் அது தீவிரமாக இருந்தாக்கா அது தகுந்த செயல்பாடு நல்ல நடவடிக்கை இருக்கும் குறைவாக இருந்தால் இருக்கும் ஆகவே இது எல்லாம் காரணம் என்ன அகங்காரம்னு தான் அய்மானத்தின் பேர் அயமானத்துக்கு ஐ தேவதை சொல்லப்படுது அங்கே ஒரு தினம் சமோகனம் அங்கே பிரதானம் அது சமூகத்தினால அபிமானம் வர்றது அபிமானத்தில் வேலை அகங்காரத்துக்கு எங்கே எங்கே அய்மானம் இருக்கோ அங்கே எங்கே அகங்காரம் வெளிப்படுதுன்னு அர்த்தம் அப்புறம் எல்லா இடத்துல என்ன இருக்குது அமைதி இருக்குது அப்போ அகங்காரம் அடங்கி போச்சு அது மூணு பிரிவுகள் தன் மெச்சல டம்பம் ஒரு பிரிவு தர்ப்பம் வந்து பெரியவன் நான் பெரியவன் என தென்ன உணவு உணர்த்திக்குவாங்க ஒரு ஆள் ஒன்று சொல்லுவாங்க இது நான் தான் போய் கொண்டு வந்தேன்னா ஆ நான் சொல்லேன்னு கொடுத்துருவாங்களே அவங்களுக்கு அப்போ உடனே அவன் தரப்பிடன்னு சொல்லுவான் அப்போ இவனுக்கு மட்டும் தரணும் நடத்தான் ஒதுக்கவே மாட்டான் கொஞ்சம் சம்மந்தால் போ நான் தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அப்படியா இல்லை இல்லை இவன் தெரியும் நான் போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாதம் பண்ணலாம் அப்படி வாதம் பண்ண முத்திக்கிது அலங்காரங்களுக்கே தான் சொன்னது தான் அதுதான் அலங்காரம்னு போய் எல்ஸ் ஆகும் நான் என்னும் எழுச்சி அதிகம் காரம்னா எழுச்சி ஆகும்னா நான் நான் பெரியவன் என் நான் சொன்னது தான் சரி நான் சொன்னதை ஒத்துக்கணும் விலகா பறக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்கணும் இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் நடவடிக்கை எடுப்போம் உதவி திட்டுவே எல்லாம் செய்வாங்கண்ணா அதிகாரத்தை காட்டுவோம் அதனால தான் ஒரு தனது கட்டுப்பட்டு இருக்கவர்கள் உட்களோ இல்லை வேலைக்காரங்களோ அம்மா போட்டிருந்ததுதான் அப்போ என்ன பண்ணுறது ராஜன் எவளையும் அவளோதான் போகணும் சொல்லப்பட்டிருக்கேன் ஏன்னு சொன்னா அவன் இருக்கா எதுவும் பண்ண முடியாது அக்கரம் இருந்துக்க வேண்டியதுதான் வேற ஊரில் போயிட வேண்டியதுதான் அப்படி மற்ற இடத்துல வசதி இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் இங்க ஒதுக்க வேண்டிய ஆமாஞ்சாம் போட வேண்டியதுதான் சொல்லுவேன் திராபணத்தை அப்படி ஒரு துறவியிலே ராஜாவுக்கு ஆமாஞ்சாம் போடும் போது மற்றவங்க அப்படிம்பாங்க அப்படி இருக்கு என்ன பண்றது பொரு அனுசந்தானால் அலங்காரம் ஏதாம் அப்படின்னார் பொருள் அனுசந்தானத்தால் புகழ் ரசித்தமும் சித்தம் சிந்திக்கிறது அர்த்தம் ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க அதை செயல்படிகிட்டே இருக்கும் அதே சித்தம்னு போயிரு சிந்திக்கும் திறன் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு விளக்கம் இருக்காது அவனுடைய செயல்பாடெல்லாம் குற்றமாக தான் இருக்கும் ஆழ்ந்து சிந்தனை பண்ணணும் முன்னோர்கள் சொல்லியிருக்கேன் விவேகானந்தர் சொல்ல நூறு முறை சிந்தனை பண்ணுங்கிறாலாம் நூறு முறை பண்ண எடுத்து ஆகலை நாலு முறை பண்ணால் போதும் ஒரு காரியத்தில் ஆழ்ந்து சிந்தனை பண்ணும்போது முதல் முறை தமவோனு தீர்மானம் தான் வரும் ஆண்முறை மறுத்து பரிசீலனை பண்ணால் தஜோவன தீர்மானம் வரும் மீண்டும் பரிசீலனை பண்ணால் சத்துவன் தீர்மானம் அப்புறம் மீண்டும் தீர்மானம் ஆராய் பண்ணி பார்த்தோம்னா அதே தான் தீர்மானம் வரும் அப்படி வரக்கூடிய தீர்மானம் பிரார்த்தம் அனுசாரமாக தான் இருக்கும் பிரார்த்தம் அனுசாரமாக இருக்கிறதுனால அது செயல்பட்டே தீரும் பிரார்த்த புறம்பாய் அனைத்து தனியும் செயல்படாது நீ இப்போ உடனே வந்து நான் மந்திரி ஆகணும் ஆரப்பட நடக்குமா அது பிரார்த்தம் இருக்கணும் தேர்வு நின்று ஜெயிச்சு அங்கே போய் முதல்வர்கிட்ட தொங்கி கஞ்சி கூத்தான மந்திரி கிடைக்கும் இல்லாமல் உக்காந்துக்கிட்டு நான் மந்திரி ஆக போகிறேன் ராத்திரி போகிறதா சித்தம் போட்டால் வருமா ஒருபோதும் வராது ம் அப்போ என்ன செய்யணும் அவன் சிந்தனை பண்ணால் நான் மந்திரி ஆகும் போனால் என்ன பண்ணணும் தேவை நிற்கணும் கட்சிக்காரன் ஆதரவு ஆகணும் அப்போ போய் முதலாளர்களை போய் கெஞ்சணும் கூட்டாங்கணும் அப்படிதான் கிடைக்கணும் சிந்தனை பண்ணி முடிவு பண்ணுவேன் அது முடிவு செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தினா அவன் பிரார்த்தனை சார் சிந்தனை பண்ணிட்டு தான் இருக்கும் சத்துவன் தீர்மானம் அது அது இல்லாமல் நான் மந்திரி ஆக போகிறேன் அவன் என்ன ஏ தமிழ் தீர்மானம் ஆகவே நாலு வரை ஆணும் சிந்தனை பண்ணால் சரியான முடிவு வரும் அது சரியான முடிவு பிரார்த்த அனுசாரம் இருக்கும் பிரார்த்தது புறம்பான எந்த முடிவும் செயல்படாது விவகாரத்துக்கே ஒவ்வொரு என்று ஒவ்வொருவரும் ஒரு முடிவு எடுக்கிற சமயத்தில் பண்ணணும் நடைமுறை தேவையில்லை நடைமுறையில் எப்போ போகிறத செஞ்சுக்கிட்டு ஒரு சிக்கலான பிரச்சனை வந்துருச்சுன்னா நல்லா ஆண் சிந்தனை பண்ணணும் சிந்தனை பண்ணால் ஒரு முடிவு வரும் மத தீர்மானத்தை அங்கேயாவது மணிப்படாது ரெண்டாவது மூணாவது நாலாவது நாலாவது அது சரியான முடிவாக இருக்கும் அப்படி பண்ணி பயிற்சி இருக்குமே ஆனால் அந்த பயிற்சியின் விளைவாக மனமானது விரைவிலேயே நமக்கு தீர்மானம் சொல்லும் இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதமாகும் அதுக்கும் நாம் இடம் கொடுத்தாங்கணும் என்பது இந்த சித்தத்தினுடைய வேலை அவ்வளோ வேலை இருக்கு நல்லா சிந்திக்கும் சிந்திக்கும் போது முன்னடல் சமாச்சாரங்கள் பின்னடல் சமாச்சாரங்கள் இப்ப சூழ்நிலைகள் அது சாஸ்திர கருத்துக்கள் புண்ணியபாவம் எல்லாம் மரிசனம் பண்ணணும் அப்படி பண்ணுவோம் அது சித்தம் அது இடம் கொடுக்கணும் என்ன போய் நினைக்கிற வேணா நான் சொன்னதாயே அப்படின்னாக்கா சித்தத்துக்கு வேலை பிடிக்கலாம் அர்த்தம் சித்தம் சிந்திக்குமாறு சரதமாக வைக்கமித்தை சமாதானம் என்பர் மேலோருன்னு பாட்டு வரணும் இதே சமாதானம் சித்தம் சிந்திக்கிறதுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் சாஸ்திரங்கள் பிரமாணம் எல்லாம் காட்டணும் இப்படி ஆனந்த சிந்தனை பண்ணாதான் சரியான முடி ஒருமுடியும் இல்லை வரவே வராது மேல் போக்கில் உள்ள முடிகள் கூட தோல்வியே அடையும் பிராணிகள் அனுசாரம் இருக்கிறது இல்லாது அது தோல்வியேதே அடையும் இது சித்தத்தை நல்ல வேலை கொடுக்கணும் ஒரு முறைக்கு முறை சிந்தனை பண்ணணும் அது சரியான முடி வந்துடும் பார்க்கலாம் ஆக சித்தம் மிக முக்கியமான அந்த கண்ணப்பிரிக ஒன்று அதுவும் பொருள் அனுசந்தானத்தால் ஒரு பிராணன் ஒன்றே அபிவிருத்தி பரவிய பிராணாபானன் பவர்வியானன் உதானன் உறவிய சமனைந்தாம் உதக சொன்னாதி தாமே பரவிய விருத்தியாலே பலவித மாதே போல் பாட்டு இதுவரைக்கும் அந்த சுழ்சீரத்தை போய் சொல்லிட்டு வந்தார் அதாவது சுட்சமானது மனதை போய் சொல்கிறார் மனமானது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதாவது அந்த காரணம் சொல்லக்கூடிய நாலு விதமாக இருக்குன்னு முன்பாடு சொன்னார் மனம் புத்திசித்தமான காரம் நாலுக்கு நாலு செயல்கள் இருக்குன்னு சங்கல்பம் விகற்பம் மனசு அம்மனம் புத்தி நிச்சயம் சேருது நிச்சயான்மகம் சித்தம் சிந்திக்கிறது அகங்காரம் அய்மானிக்கிறது என்று நாலு விதம் அதே முன்பால சொல்லி முடித்தார் இப்போது வாய் பற்றி இந்த பால் சொல்கிறார் பிராணன் ஒன்றே விருத்தியின் பேதத்தாலே ஒரே காத்து தான் உள்ளத்தை சரித்துக்குள்ளே யாபமாக இருக்கிறது ஆனால் செயல்பாட்டின் காரணமாக அஞ்சா பிரிக்கிறாங்க பிராணன் அபானன் சமானன் உதாரணம் வியானன் சொல்லக்கூடிய ஐந்தாக பிரிக்கிறார்கள் அதில் ஐந்துக்கும் எப்படி தொழில்கள் என்றும் இதில் உதாரணம் என்று பாட சொன்னார் பருவிய பிராணா பிராணன் முதல்ல அதாவது இருதயம் முதல் ராசிகாதி பர்யந்தம் பிராணவாயு அழிந்து கொண்டிருக்கிறது அபானன் கொதத்தை பற்றி இருந்து கொண்டு உண்ட அன்னபானை ஏன்பிக்கிறது பகர்வியானன் சொல்லான் நின்ற வியானவன் மற்றும் உள்ளங்காது வரைக்கும் விரிவாக கொண்டு உடம்பை தாங்குகிறது உறவிய சமானன் புரிந்திருக்க சமானானவன் உள்ள அனரசகங்களை உடம்பு முழுவதும் இழுத்து கொண்டு போகிறது பகர்வியானன் உதானன் உதானன் உள்ள அன்னங்களை கடைந்து உள்ளே செலுத்துகிறது இப்படி ஐந்து ஆக பிரிகிறது என்ன எப்படி திருஷ்டன்னு சொல்கிறார் உதக சொன்னாதி தாமி உதகம் பண்ணால் தண்ணி சொன்னும் ஆய்வு சொன்னதுனால இன்னும் மற்றெல்லாம் சேர்த்துக்கலாம் தங்கம் அதாவது தண்ணியானது வயல்வழி ஆகில் விடும்போது வட்ட வயலாக இருந்தால் வட்டமாக தெரியும் சதுரமாக சதுரமாக தெரியும் தண்ணி சதுரமாக இருக்கு தண்ணி வட்டமாக இருக்குன்னு சொல்கிறது வயலின் காரணமாக தங்கம் காய்ச்சி ஊற்று நாங்கள் என்ன அச்சு அப்படி போல் அது நிற்கும் தங்கமானது அதே போய் இரும்பு அப்படித்தான் இரும்பு பிரித்தலை எல்லாமே சேர்த்துக்க வேண்டியது தான் அப்படி போல் விருத்திகள் அந்த காற்றினுடைய அம்சங்கள் இருக்கின்ற ஐந்து அம்சங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டுள்ளன அது அஞ்சு விதமான ஒரே காற்று தான் உள்ள உடம்புக்குள்ளே யாபமாக இருக்குது அதுக்கு யானன் பிராணன் அபானன் சமானம் உதாரணம் ஐந்தாக பிரிக்கிறார்கள் ஐந்து தொழில் காரணமாகத்தான் மனிதர்கள் எல்லோரும் மனிதனுங்கிற முறையில் பொது தான் தொழில் முறையில் தானே ஜா ஜாதி பிரிக்கிறாங்க பிராமண சத்திரியை வைத்தியசுத்திரன்னு பிரிக்கிற தொழில் முறையில் குணங்களாலே என்று பவன்கீர் சொல்லியிருக்க அப்படி போல் இந்த ஒரே காத்தானது ஐந்து இடங்களில் கொண்டு ஐந்து விதமான தொழிலை செய்கிறதுனால அது ஒரே பிராணவாயுவின் பிரிவுகள் ஐந்துன்னு கடலப்பாடத்தில் சொல்லியிருக்கு குருபுரத்து தும்மச்சேரி கிரிகரன் என்றும் கொட்டாவது கொல்லச்சேகர் தேவதன் என்றும் இம்மைத்து உழிப்புக்கிறது கூறுமன் என்றும் வீங்கச்சேகர் தனஞ்சயன் என்றும் அப்புறம் இன்னொரு வாய் சொல்றார் தேவதத்தன் ஒன்று ஆக ஐந்து வாயுக்கள் ஐந்து பண்ணுகிறது இது பிராணங்கள் ஆக்கம் என்றார் ஒரே பிராணனில் ஐந்து வாயுக்கள் செயற்படுறதுனாலே அவர் உட்பிரிவானதுனாலே பிராணிகள் தான் என்று இப்படி கொண்டு போகிறார் அப்படி அஞ்சாவது பிரிகல் உண்டு இதெல்லாம் காற்றினுடைய தொழில்கள் என்று முடிக்கிறார் ஆகவே சூட்ச சேரத்தில் இருக்கின்ற ஒரு அம்சமாகிய காற்று அதனுடைய வேலையை எப்படி செய்கிறது தொழில் சேர்த்த பற்றி சொல்லியாச்சு இனி இது பற்றி அடுத்த பாட்டில் சொல்லக்கூட்ட வா ஐந்தும் சரிந்த வா ஐந்தும் வருபிரா ஐந்தும் மறுபா நாதி ஐந்தும் பரவு கண்மம் பக்புரி அட்டகங்கட்டகாயம் என்று சொல்ல அதாவது சூசைக்கு புரியகாயம் சொல்ல போ சொல்றது அது எப்படினா எட்டு பிரிவுகள் என்று சொல்ற இந்த இதுவரைக்கும் தோழசேரம் சொல்லி முடிச்ச பிறகு சூழ்ச்சேரம் சொல்லிட்டு வராருப்போ அது சூழ்ச்சைரத்தில் எட்டு பிரிவு சொல்லி அது புரியட்டகம் என்று சொல்வது உண்டு என்று அறிமுகப்படுத்துகிறார் அது என்னன்னு சொன்னால் சிரவணமாதி ஐந்தும் அண்ணா சிரவணம் என்ன கேட்குறது அதாவது சுரோத்திரம் துவக்கு சர்ச்சி சிங்கு ஆக்கம் சொல்லக்கூடிய ஞானேந்திரங்கள் அஞ்சும் சேர்ந்து ஒன்று இது ஞானேந்திர பஞ்சகம்னு பேர் சிறந்த வாக்காதி ஐந்தும் சைரியத்தில் புகழ்ந்திருக்கின்ற கருமேந்திரங்கள் வாக்கு முதலான கருமேந்திரங்கள் வாக்கு பாணி பாதம் பாய் உபஸ்தம் என்று ஒன்று இது கர்மேந்திரிய பஞ்சகம் பேர் வரும் பிராணாதி முதல் கொண்டு ஐந்து வாயுக்கள் அஞ்சும் சேர்ந்து ஒன்று பிராணம் அவானன் சமான உதாரணம் சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்கள் ஒன்று மறு வானாதி ஐந்தும் பொருந்திருக்கின்ற ஆகாய முதலான ஐந்து போதங்கள் என்ன சூட்சபோதம் அர்த்தம் இங்கே சூழ போதங்கள் இல்லை சூழ போதங்கள் தோழ செய்க்கு காரணமாக இருக்கும் இங்கே சூட்சபூதங்கள் சூட்ச சேரத்துக்கு காரணமாக இருக்குது ஏனென்றால் சூழ்சேதத்தில் பூத்தருக்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டியது அந்தக்கானம் என்றும் தனித்தனியாக வைத்தது ஞானேந்திரம் என்றும் பூத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அஜோம்சத்தில் ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டியது பிராணமா பிராணாதிவாய்க்கல் என்றும் தனித்தனியாக வைத்தது கர்மீந்திரங்கள் வாக்காளி கர்மீன் சொல்லப்பட்டனம் வட்டவாளத்தில் ஆகவே இது தூளபோதங்கள் சொல்லாமல் சூட்சபோதங்கள் சொல்கிறதுனால வரும் வானாதி ஐந்து ஒன்றுனா ஆகாயம் வாயு அக்னி அப்பு பிரித்து என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் அது ஒன்று எல்லாம் அஞ்சும் சேர்ந்து ஒன்று என்று சொல்லப்படும் விருதையாக ஆதி நான்கும் விருதயம் அதான் அந்த காரணத்துக்கு இருக்கின்ற நான்கு என்ன மனம் புத்திசித்தமாக கார்டுன்னு சொல்கிற நாலும் சேர்த்து ஒன்றும் அந்த கடன் சொல்லட்டிமுறை இருக்குது ஆக இந்த நான்கு செஞ்சு எத்தனை மொத்தம் இப்போ மொத்தம் சொல்லப்போம் அப்படின்னு கணக்கு அஞ்சு அஞ்சாச்சு இன்னும் மூணு பாக்கி இருக்குது அது சொல்கிறார் அவித்தை காமம் கர்மம் ஆக இங்கே வந்து இன்னும் மூணு இருக்குது என்ன அவித்தை எய்திய அவித்தை காமம் அவித்தை என்ன அஞ்ஞானம் அஞ்ஞானத்தினால தான் நமக்கு ஆசாபாசங்கள் நிறைய இருக்கின்றன நாணாவதாசை காமம் என்று சொன்னார் காமத்தின் காரணமாக பரவு கர்மம் உண்டாகிறது விசாரமான கர்மங்கள் செய்வதற்காரணமே ஆசை தான் நாணாவதாசைதான் காரணம் ஆக கர்மம் இவெட்டும் பவர் புரியட்டகம் காரணம் எட்டையும் செய்யட்டகாய் போய் புரியட்டகம் புரிய சரீரம் என்று சொல்லப்படும் ஆக சாஸ்திரங்களில் வழி வரக்கூடிய சொல்லுக்கு விளக்கம் இது சொல்கிறார் புரியட்டம் என்னால் சூசேரவின் பெயர் சூசேர்த்து புரியட்டமன் பேருண்டு அதுக்கு விளக்கம் இதுதான் இந்த எட்டு பிரிவிலே உள்ளது அட்டகம் எட்டு எட்டை உடையதுன்னு அர்த்தம் எட்டை கொண்டது எட்டை செய்வது என்று அர்த்தம் ஆகவே சூசேரம் எட்டாக இருக்கிறது என்று இது வாழ சொல்லிவிடுங்க கர்மம் மூணு மூணு அவித்திய காம்காரமாக இருக்க காலை சீரம் சேர்ந்தது காலண்டாம் அது வந்து காய் சேரம் ஆமாம் காய் சேரம் வெள்ளு சூட்ச சீரத்திலையும் காய் சீரம் சோளசேரம் காய் சீரம்தான் இதில் வந்து காலை சேரம் இது சேர்ந்தது அப்புறம் கா சோளசேரம் ஒன்று சூழ் சேரம் ஒன்று அது மூணு இது சூட்ச சீரம் சேர்ந்தது சூட்ச சேரத்தில் இந்த அஞ்சு சேர்ந்து சூச்சி மதங்கள் இது மூணு சேர்ந்து கால்நசீரம் பேர் அப்புறம் துளசேரன் தனி இப்படி ஒரே பிரிவினை எது சாஸ்திர போக்குல இப்படி ஒரு போக்கு இருக்குன்னு சொல்கிறார் அர்த்தம் ஏதனா லிங்கம் பண்ண அடையாளம் அர்த்தம் அனுமானப்படுற அர்த்தம் அறிய முடியல வழியாக நேரில் பார்க்க முடியாது துளை சேரும் பார்க்குறோம் லிங்கம் பண்ணி போய் அனுமானம் இம்மறை வன்னி விடையத்து அப்படின்னா புகவண்மையார் லிங்கம் அடையாளம் அது போல் மனிதன் ஜீவிக்கிறான் போயிறான் ஒரு அண்ணா அப்போ உள்ளவன் விருந்து செயல்படுதுன்னு அர்த்தம் அப்படியா இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படி இதுதான் தந்ததாக பொருந்து வாதனை உடைத்தாம் சாதமார்க்கம போக சாதன மான்மாவிற்கு இது ஓதிய வஞானம் செய் உபாதி ஆனாதிதான் நூற்றி பதினோரா பாட்டு இந்த சூழ்ச்சரித்தம் பற்றி சொல்கிறார் எப்படி இதுதான் சோக்கதேகம் மேலே சொல்லப்படும் சூழ்சிர சொல்லப்படும் இது எப்படி வந்தது இது அபஞ்சீகரித்த பூதமே தந்ததாகும் அபஞ்சீகிரத பூதங்கள் பெர் அபஞ்சீகிரத பூதங்கள் தன்மாத்திரைகள் முக்குணபூதங்கள் ஒன்றொன்று மருந்து போச்சு இப்படி சாஸ்திரம் சொல்லப்பட்டுருவாங்க ஆக பஞ்சீகரம் பண்ணாததுனால் அபஞ்சீகரம் பேர் முக்குணபூரங்கள் மூன்று குணங்கள் அங்கே நேராக இருக்கின்றன அப்புறம் மேலே தன்மாத்திரைகள் தன்மாத்திரையான்னு பேர் தான் அர்த்தம் தன்மாத்திரை என்ன அர்த்தம் தான் மட்டும் வருதுன்னு அர்த்தம் தன்மாத்திரையான் பேர் ஆக நாலு விதம் அபஞ்சீகரபூரங்கள் தன்மாத்திரைகள் முன போ சூச்சி புதங்கள் ஆக நாலு ஆக இது கொடுத்தது ஆகும் இதுதான் பஞ்சபோத அந்த சூட்சம் பஞ்சபோதை காரியம்தான் இது எப்படி இருக்கு பொருந்து வாதனை உடைத்தாம் இதில் இருக்கிறது போகிற வாசனமயம் தான் அதோ அதனால் சாதமாக கண்மை சாதனம் சாதமார் அப்படின்னா மூணு ஜென்மங்களில் செய்யப்பட்ட பக்குவம் ஆகியிருக்கின்ற பொருந்திய கர்ம போகம் அந்த கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கு இது சாதனமாக இருக்க சூழ்ச்சும் இது போக சாதனம்னு பேர் போக ஆலயம் சோழ சேரும் போக சாதனம் இது சாதனம் ஆன்மாவிற்கு ஆத்மாவுக்கு இதுதான் போக சாதனம் இது ஓதி அஞ்ஞானம் செய் உபாதியாம் இது அஞ்ஞானத்தான் வந்தக்கோ உபாதி தான் அஞ்ஞானம் தான் கொடுத்தது இது சூட்சம் செய்யறது சூட்சம் செய்கிறது அது மட்டுமே அனாதியதான் எப்போ ஏற்பட்டது சொல்ல முடியாது என்றைக்கு வந்ததோ அனாதின்னு சொல்லப்படும் சூட்சம் செய்கிறோம் அனாதி தான் தோல் செய்கிறது தான் ஆதி உடையாது ஏ இதை நான் தேதி பிறந்த தேதியெலாம் எழுதுகிறோம் இல்லை அது ஆதி உடையது ஜல பிறந்தேன் இதனை எனக்கு இவ்வளோ வயசு அப்படின்னு சொல்கிறாங்களே ஆதி உடைய சுசேகம் ஆதி இல்லாதே அண்ணாதி சொல்றேன் தேகமேடாமருங்கரம் வெத்தும் என் முறைபோ என்ற வாரோ மரம் முதலா வெத்து முதலான்னு பார்த்தா அது சொல்ல முடியாது சமகாலம் வச்சுக்க வேண்டியதுதான் அது எப்போ சம கலகப்படுது அனாது அது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அநிவேசனியம்தான் விதை தான் முந்தியன்னாக அதில் மரம் அடங்கியிருக்கு மரம் தான் இருக்குன்னா அதில் விதை அடங்கி தான் இருக்குது அது ஏகமாம் ஏகமென்னா சமம்னு அர்த்தம் ஏகமாக மரம் வைத்து விடுமுறை போன்ற அது அன்வேஷனியம் எப்படி சமமாச்சு இது வந்தது யார் கண்டாங்க விதை முந்திமுந்தியா அல்லது மரம் முந்தியா எதை வேணா வச்சுக்கோங்க அதில் ஒன்று ஒன்று அடக்கு இருக்குது அது எப்போ வந்து சொல்ல முடியும் அது சொல்ல முடியும் அது ஆனாது ஆனா சொன்னது வேதந்தம் படித்த பிறகு கடைசியில் ஒரு முடிவு வர வேண்டியிருக்கு அந்த முடிவு தான் கடைசியாக முடிவு அதுதான் அது எவ்வளோக்கோ ஜடமாக இருக்கோ அப்போ மா ஜஞானம் இருக்குன்னு அர்த்தம் அது என்ன முடிவு அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ண பண்ணால் மாயே மாயாக அணிவிச்சி நின் தான் அது எப்போ வந்து எப்படினு சொல்ல முடியாது பின்னால் சொல்ல ஒம்பது அது ஏ அதே மாயானது அல்பத்தையை மகத்தாக காட்டும் மகத்தை அல்பமாக காட்டும் ஏன் நம்புறது இப்போது அது மாயின் சாமர்த்தியம் அப்படி இருக்குது ஒன்றும் நம்ப முடியாது விவகாரங்களோ அது வீட்டாக இருக்குது போயிட்டு இருக்கு சொப்பனத்தில் கண்டது ஜாகரத்தில் இல்லை ஜாகிர சொப்பனத்தில் இல்லை ரெண்டு சுழத்தில் இல்லை மூணு துரியத்தில் இல்லை இப்படி ஒரு வினோதம் நடக்குது இன்னும் சொப்பனத்தில் அதிக காலமாக சொல்லுறது ஜாகிர குறைஞ்ச காலமாக இருக்குது ஜாதி அறிவு சொப்பனத்தில் குறைஞ்ச காலமாக இருக்குது ரெண்டும் சேர்த்து காலமே இல்லாத சுழித்தியும் இருக்குது காலத்தில் சுடித்த காலமே கிடையாது காலாதி சுக சுய காலமே இல்லாமல் இருக்குது அதே போல் சுரியத்தில் அமையும் அஞ்ஞானம் இல்லை அப்போ என்ன பண்ணுறது இப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவு செய்ய முடியாத எப்படி அவர் சொல்லுங்க பார்ப்போம் எப்படி சொல்லலாம் போகிற சொல்லுங்கள் அஞானம் செய் உபாதியாம் பதார்த்தம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் அழிவு உள்ளதுக்கு ஆத்மா அனாதி அழிவில்ல ஆகவே ஆத்மஸ்வரமாக நான் சாட்சி பவனையோடு இருக்கிறேன் இருக்கிறேன் ஒன்று தான் சுத்த கொடுக்கும்போலியா அது சாட்சிய பாவனைக்கு துக்கந்தான் கொடுக்கும் சாட்சிய பாவனை என்ன பொருள் வாடகைன்னு அதில் திருப்தியும் கடமை நிமித்தமாக செயல்பாடும் இதுதான் முக்கியம் அப்போ கடைசியில் திருப்தி அப்படிங்க கடைசி முடிவு அதுதான் அதான் ஞானிகள் செய்கிறது அதனால் அவர்கள் திரராய் பிரம்தாய் தெளிந்தவர் தெளிய முன்னம் வாரமாக இருந்து தங்கள் வருணமாச்சிரமும் பார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நிறவாக செய்வர் தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முத்துன்னு எல்லாம் செய்வாங்க தமிழை ஜீவன்முத்தி நிலையான உறுதியிலும் மாற மாட்டாங்க நிலம் அப்படியே இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் தெரிஞ்சுக்கணும் இதை அனாதி அந்த நாமரூபங்கள் எல்லாமே தூச்ச போதங்கள் தூச்ச காரியமாகிய சரி தூச்சம் சோழபோதங்கள் சூளபோதை காரியமாக சூழசேறம் எல்லாமே அம்மாயை மாயா காரியங்கள் எல்லாம் பரிணாமம் யோக உடைய அது பரிணாமம் அடைய அடையாக நாம் சாட்சியாக இருந்து மாறாமல் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற சாட்சி பானை ஒன்று தான் சமானம் கொடுக்க முடியாது வேறு சாட்சி பான துக்கம்தான் கொடுக்கும் ஏன்னா நடக்கலாமா அப்படி சரி அப்படி ஒரு காலம் இருக்கு நடக்க வேண்டியிருக்கு அவ்வளோதான் எந்த காலமும் நடக்க வேண்டியிருக்கு அது நான் சாட்சியாக நடக்கூடாதல்லவா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன அதிகாரம் நம்ம சரி நம்ம நிர்வாகம் பண்ண முடியல அடுத்த கடமை பண்ண முடியும் பொண்டாடு கனவினில் உள்ளமொன்று கால தனியாக நாடுவாதனைகளாலே தனியதாய் காத்திராதீ தன்மையை அடைந்து தோன்றும் சொனவெத்தையிலேயான்மா சுத்த சீ ஜோதியாகும் பற்றி பன்னிரெண்டாவது பாட்டு அந்த சூழ்சியத்தை என்னுடைய காரியம் என்னன்னு சொல்கிறார் இப்போ கனவு இதன் அவைத்தை சோழசீரியத்திற்கு ஜாக்கிர அவஸ்தை இதுக்கு சொப்பன அவஸ்தை ஆம் இ கனவினில் உள்ளம் ஒன்றே ஒன்று தான் கனவில் மனசு தான் இந்திரியங்களுக்கு செயல் கிடையாது ஜாக்கிரவாசை எல்லா இந்திரியங்களும் வேலையா உடைய சொப்பனாவாசையில் அந்த கண்ணம் மட்டும்தான் வேலை மற்றனால் ஓய்வுதான் சும்மா தான் இருக்கு கனவு காலத்து அநேக நாடு நனவுகாலம் நனவு காலத்து அநேக நாடு வாசனைகளாலே ஜாக்கிரவாசையில் அநேகமான வாசனை சம்பாதிக்கிறோம் அந்த வாசனைகளாலே தனியதாய் காத்திராதி தன்மையை அடைந்து தோன்றும் அப்போ தனியதாய் காத்திராதுன்னு சரீரம் ஒரு சரீரம் இவனுக்கு அபிமான சரீரம் இது சம்பந்தமான சீரங்கள் அபிமானம் இல்லாத சீரங்கள் அதில் சாதக பாதை நல்ல பிரிவினை ஏற்படும் அது எல்லாமே வாசனா பிரகாரம் இவனுடைய அபிமானம் இருக்கிற சரீரம் வாசனை தான் அதாவது அனுகூலமாக சைவங்கள் வருகின்றனவே அது வாசனை தான் பிரச்சனை செயலம் வருகிறேன் அது வாசனை தான் எல்லா வாசனைகளும் தான் இப்படி ஒரு பாகுபாடு தெரிஞ்சுக்கணும் அநேகம் பேர் சொப்பனத்தை பற்றி பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஒரு முடி வர முடியல அவங்களால வேந்திரத்தில் ஒரு முடி வந்திருக்காங்க இதுதான் முடிவு சொப்பனத்தில் வர சைடம் இருக்குது அதை சூட்சரியன்னு சொல்லுவாங்க சொப்பனத்தை ஒரு சரி நடமாடுறதில்லை நான் போனே வந்தேன் நான் ஏழையா பணக்காரணம் வரதில்லை அது சூழ்செய்கிறோம்னு சொல்கிறேன் அது தெரியுமா மற்ற சூச்சி வரும் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்கிறது அது சூச்சி வைரம் அல்ல சூழ்சேரம்ங்கிறது என்ன இது சொல்லப்பட்ட அந்த எட்டு புரியட்டகம் அதுதான் சூழ் சேரம்பேன் சூழ் சேரும் இப்போ சொப்பனது அந்த காரணம் ஒன்று தான் மன புஜித்தமாக காரணம் நாலு அடிப்படை காரணம் என்ன வாசனை தான் ஜாக்கனாவோ செயல் அடிப்படை காரணம் என்ன பிராரத்துக்கு அது ரெண்டும் உண்டு அடிப்படையான ரெண்டும் உண்டு பிராரதம் கிடையாது அங்கே சொப்பனத்தில் வாசல் மட்டும்தான் ஆகவே சொப்னத்தில் செஞ்ச புண்ணியப்பாவங்களும் ஜாகிரத்துக்கு வந்து நாம் சுகத்துக்கு அனுப்பி முடியாது அதே போல் ஜாகிரத செஞ்ச புண்ணியப்பாங்க சொப்னத்திலையும் சம்பந்தம் இல்லை அதுக்கு ஆனால் சம்மந்தம் போல தோற்றம் அதனால தான் சொல்கிற தனியதாய் காத்திராதே தன்மையை அடைந்து தோன்றும் சொன அவித்தையிலே சொ மேல இப்போ சொல்லப்பட்ட இந்த அவித்தையில் அது காலத்தில் ஆன்மா நிலை எப்படின்னு சொன்னால் சுத்த சிற்ஜோதியாகும் அது கலப்படம் இல்லாத சுத்தமான வடி அதாவது பிரகாஷ வடிவமாக இருக்கிறது அது என்ன பிரகாசம் அதை ஞான பிரகாசம்னு பேர் அறிவு பிரகாஷம் அறிவொளி அறிவொளி என்று தமிழ் ஞான பிரகாசம் பேர் அந்த பிரகாசம் விருந்து கொண்டதை விளக்குது அந்த ஒளி இதாக இங்கே விளக்கிறது இருட்டில் சொப்பன் நடக்கிறது இல்லை சொப்பன் நடக்கிறது ஒளியில் தான் அந்த ஒளி தான் ஆத்ம பிரகாசம்னு பெரும் ஆத்ம ஒளி அந்த ஆத்ம ஒலி எப்படி வெளிப்படுகிறதுன்னு சொன்னால் விருத்தியின் பரிணாமத்துக்கு ஏற்ப குடுதல் குறைச்சாக இருக்கும் தம்மவன விருத்தி வரும்போது மங்களாக இருக்கும் ரஜோன விருத்தியாக கொஞ்சம் பிரகாசம் இருக்குது தத்துவங்கிறது அதிகம் பிரகாசம் இருக்கும் வாசனை அதுக்கு வாசனைக்காக செய்யலாம் உதாரணமாக ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருநாதி சப்பன் வந்து வச்சுக்கோங்க அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ விளக்கில் உள்ள மங்களாக இருக்கும் அப்போ வந்து பிரகாசம் இருக்குது அந்த சமூக விருத்தி அமைக்கிறது பிரகாசத்தை வெளிச்சம் இருக்குது நாடகத்தில் பாருங்கள் வெளிச்சம் போடுவாங்க போடும்போது ஒரு கருப்பு கண்ணாடி காயம் முடிச்சா மங்களா தான் அடிக்கும் அப்புறம் ஷேவ பண்ணால் அங்கே கொஞ்சம் வெளிச்சம் போகிறதுக்கு விளக்காரம் சுத்தமாக இருக்குது அப்படி திருப்பாங்க அப்படியே நாடகத்தில் அப்படி போல் அதை விளக்கு ஒன்று தான் அது போல் நம்முடைய அதிஷ்டான சேதமாகிய கூடசனுடைய பிரகாசம் சொப்பனத்தை ஒரே மார்க்கம் ஒளி கொடுக்குது ஒளி கொடுக்கறதோட அறிவு தங்க அந்த மனது கொடுக்கறது அதுதான் அறிவும் ஒளி ரெண்டு அது அறிவு ஒளின்னு பேர் இப்படி இல்லை இந்த லைட்டு மாதிரி அப்படி இருக்கிறதுனால அந்த சொப்னாவசையில் திருடு திருடு திருழுதாக சொப்பனங்குறதா மங்களாதான் இருக்குது தமகோண விருத்தின்னு பேர் அதுக்கு ரஜகோண விருத்தி தொழில் பண்ணுறதமாக இருக்கும் ரஜகுண விருத்தின்னு பேர் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் சூரியன் தோட்டம் வச்சுக்கோங்க பகல் பச்சான நேரத்தில் சூரியன் தோட்டம் ஒரு சப்பனம் தானே எப்படி இருக்கும் பிரகாசமாக கண்ணுக்குசம் அப்போ அங்கேருந்து எப்படி வந்து அந்த வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் அது சத்துவன விருத்தியில் பிரகாசம் வெளிப்படுது அதாவது வெள்ளக்கண்ணாடியில் ஒளி வெளியே போகிற மாதிரி அது பொது கண்ணாடி வந்து என்ன வீட்டு பிரகாசமா போற மாதிரி மத்தியான நேரத்துக்கு சூரியன் மாதிரி ஒரு சொப்பன ஒளி அதிகமாக இருக்கும் இது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தெரியும் அப்போ ஆத்மாவுடைய பிரகாசமானது ஒரே மாதிரி இருந்தாலும் கூட உருத்தினுடைய பாகப்பான கொடுக்க குறைஞ்சவர்களுக்கு நல்லா கண்டுபிடிச்சிடணும் அப்படி கண்டுபிடிச்சா என்ன லாபம் சொன்னா ஆத்மாவுடைய தன்மை ஒரே மாதிரி இருந்தாலும் கூட விருத்தியை ஏற்றத்தால மறு ஏற்படுறதுனால இது அந்த கருணத்தையும் விருத்தியில் ஏற்றவரை வேறு கிடையாது வாசனா பிரகாரம் செயற்படுகிற வழிய வேறு கிடையாது இதில் ஒரு சரீரத்தை மட்டும் அய்வானிச்சும் மற்ற சரீரங்களை சாதக பாதம் கொள்வது அது வாசனா பிரகாரம் தான் அதனால தானே உடல்கிட்ட ஏந்திரிக்கிறது அல்ல எல்லாம் அதுதான் அப்படி ஒரு சரீரமும் அதுவும் கற்பனை தான் அப்படி இருந்தாலும் கூட அது வாசமாக நினைச்சி அங்கே சொக்கம் தோற்றுக்கிறது ஜாகிரதம் அந்த பிறகு எல்லா சைடும் போயிருது போன பிறகு இதுவரைக்கும் கண்ட சொப்பனம் என்று இடத்துல வந்து விவகாரம் பண்ணுறோம் இப்படிப்பட்ட விவகாரம் தான் சொப்பன விவகாரம்னு போயிரு அப்போ ஆத்மா நிலையண்ண ஒலி கொடுக்குறது தான் வேலை அதே ஒலி தான் ஜாகிரதலும் இருக்கு இப்படி கொடுக்கறதுனால தான் விவகாரம் நடக்குது நமக்கு எங்கே ஒன்றும் தெரியல எந்த வேலை தான் தெரியும்னா நீ ராத்திரி நேரம் கண்ணும் பூட்டிக்கோங்க விளக்கு நீ சிந்தனை பண்ணுங்க உங்களுக்கு ஒலி கொடுக்குதா இல்லையான்னு பாருங்கள் சிந்தனையில் உருவங்கள் வலிதா இல்லையா ஊருக்கு போகிற மாதிரி பாவனை பண்ணுங்கள் ஊருக்கு போகிற உருவங்களை அங்கே தோட்டுதான் இல்லையா இப்போ எந்த ஒலி கொடுக்குது உங்களுக்கு ஈட்டு வீட்டில் சொல்லுங்கள் ஜகராவசையில் உங்களுக்கு ஒலி கொடுக்குறது அந்த காரணத்துக்கு பிரகாசம் கொடுக்குறது அந்த ஆத்ம அந்த பிரகாசம் சிந்தனை காலத்தில் ஒலி கொடுக்குது அதே தான் இந்திரியங்கள் வழியாக வெளியில் வந்து வெளியில் உள்ள கொடுக்குது இந்திரிய வழி வாழும்போது நமக்கு கண்ணுக்கு மட்டும் புறத்தே இந்த வெளிச்சம் மற்ற இந்திரியங்களுக்கு தேவையில்லை வீடு சொல்லலாம் முகரலாம் சுவைக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆகவே தோழ செய விவகாரத்துக்கு ஆத்ம பிரகாசம் தான் செயல்படுது புறத்தே உள்ள பஞ்சபூத காரியங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு ஆத்தமி மூலமாக தான் அறிய முடியும் அறிய முடியாது செத்து போன பண்ண அறியுமா ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த உருப்புக்கல் ஒன்றும் மாறல வாடல வதங்கலை அது தெரியுமா அதுக்கு வச்சு கொடுத்துறாங்களே எந்திரிச்சி ஓடுதா சுருக்கண்ணுங்கிறது வந்து ஓடுது இல்லையே உள்ள இல்லை அது போயிடுச்சு இல்லை ஆமாம் அது போயிடுச்சு அந்த போன பிறகு அது கட்டை தான் சவம் கட்டை பணம் பிரேதம் மூணு எடுத்து அப்புறம் அதனால் ஜாக்கரவாசையிலும் அந்த அரி பிரகாசம் இருக்கு அதே மனுஷன் உயிரோடு இருக்கும்போது உள்ள அந்த சரீரத்தில் உள்ள பிரகா ஒளி கவர்ச்சித்தன்மை சித்தி போனவர்கள் இருக்கிறது இல்லையே பயம் சொல்கிறது எப்போ பணம் பா அப்படி பயம் பயப்படுறாங்களே அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த பிரகாஷம் அவர் மையம் பாருங்க அது மையம் விட்டு போகட்டும் ஆரோக்கியமான போயிட்டோம் இருக்கட்டும் எந்த கலப்படம் இல்லாமலும் அறிவடியுமா இருக்கின்ற ஜோதி ஒளியாகவும் இருக்கிறது சர்வ சான்றானிய அவத்தை இதில் ஒரு மனோ மனத்மன் மாத்திரத்தை உபாதியாய் உழைத்தாய் அங்கே பரவிய பாவமாதி பலவித கண்மத்தோடு மறுவிடான் ராணேயாக மாசர விலங்கா நிற்பன் விவேக்வோடாமில் நூற்றி பதிமூணாவது பாட்டு இந்த நூற்றி பத்தாவது பாட்டு வந்து சுட்ச வர்ணனை செய்து கொண்டு வருவார் சுழ்சேலத்தில் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அந்த கர்மங்கள் வாயுக்கள் அவைத்தே காமம் கர்மம் என்று சொல்லக்கூடியது இதெல்லாம் அடைந்த சோழ சூட்ச பஞ்சபூதங்கள் சேர்ந்து குரியற்றம் என்றும் சூட்சம் போதம் என்றும் சூழல் உண்டான சூட்ச சைடம் என்றும் சொல்லப்படுகிறது என்று சொன்னார் அவர்கள் அவஸ்தை கனவஸ்தேன்னு சொன்னார் அது அந்த அவித்தையில் ஆத்மாவானது எப்படி இருக்கு சிர்ஜோதியாகும் சாட்சி மாத்திரமாக இருக்கு என்றார் இப்போ மீண்டும் சொல்கிறார் சர்வ சான்றான ஆன்மா சர்வசாட்சியாக விளங்கக்கூடிய அந்த ஆத்மாவானது சாற்றிய அவைத்தனில் மேலே சொல்லப்பட்ட கனவு அவத்தையில் ஒரு மனோமாத்திரத்தை உபாதியாக உடைத்தாய் சமானமில்லாத அந்த மனதை மட்டுமே உபாதியாக உடையது அங்கே மற்ற சோழ சேரம் சூழ்சேரத்தில் பிராணங்கள் ஞானேந்திர கர்மேந்திரியங்கள் அதையெல்லாம் அங்கே விட்டாச்சு மனம் மட்டும்தான் ஆனால் அந்த கண் மட்டும் அர்த்தம் அந்த கணத்தில் மனம் பூச்சிட்டுமான் அங்கே நாலு இருக்கு அது சேர்த்து ஒரு மனோமாத்திரத்தை உபாதி உடைத்தாய் அங்கு பரவிய பாவமாதி பலவித கர்மத்தோடும் அடுத்த விஸ்தாரமாக இருக்கின்ற பாவம் புண்ணியம் விஸ்ரம் என்று சொல்லக்கூடிய கர்மங்களோடு மறுவிடான் சம்பந்தம் தானேயாக மாசரை விளங்காமல் இருப்பான் சொப்பனாவசையில் புண்ணியபாவை சேர்றதாகவோ அல்லது பலன்களாக சொதுக்கு அனுப்பிக்கிறதாக கண்டாலும் கூட சம்பந்தம் கிடையாது அதே தான் ஜாக்ராசும் அப்படித்தான் புண்ணிய பாவங்களினுடைய சம்மந்தம் ஆத்மாவு ஆத்மாவுக்கு இருக்குதுன்னு சொல்லி எதனால என்ன சொன்னால் எனக்கு பாவம் இருக்குது புண்ணியம் இருக்குது என்று அப்போ விவகாரத்தில் செய்கிறோமே என்று சொன்னால் ஐயா இருக்குன்ற அர்த்தம் அதனால தான் அது தப்பிக்கிறதுக்காக தான் யோசனை சொல்கிறது நிஷ்காமபரமும் செய்யுங்க நிஷ்காம புண்ணியம் செய்யுங்கன்னு சொல்கிறது ஈஸ்வர்ப்பணம் செய்கிறதுனால அந்த புண்ணியம் எனக்கு இல்லையனு நிச்சயம் வந்துடுது பாவங்கள் மன்னிக்க போகிறதுனாலே பாவங்கள் இல்லையா நிச்சயம் வருது அப்புறம் பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாக்க ஆத்மா விடுபட்டது தானே அந்த பாவனை வர்றதுக்கு தான் நிஷ்காம பரமம் செய்யும் ஈஸ்வர்ப்பணம் செய்யணும்னு சொல்கிறது அந்த பாவனை நிலம் அபியாச பலம் தீவிரமாக எனக்கு புண்ணியமில்ல பாவம் இல்லையே நான் சாட்சியாக இருக்கிற நிச்சயம் உண்டாங்க அதுக்காக தான் அப்படி செய்கிறது அப்படி செய்ய செய்ய அது முதிர்ந்த அடைய அடைய இயல்பாகவே அந்த ஆத்மா விடுபட்ட நிலையை உணர முடியும் இதே அபியாச பலமானு பேர் புண்ணிய பாவம் புண்ணியத்தை சொனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது முக்கமே அதுதான் அந்த புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் தேவையில்லை பிறகு எந்த கடன் சு சுற்றின ஞ ஞானத்துக்கு வழிபட்றாரு அவர் சூழ்நிலை உண்டாக்குறார் உதாரணமாக சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க பெரியவங்க தான் வாங்கி கொடுத்த பிறகு மீண்டும் அந்த குழந்தைக்கிட்ட கேட்பாங்க கேட்டால் சில குழந்தைங்க கொடுக்கா சில கொடுக்கும் ஏன் அண்ண கொடுக்காது அப்போ கூட அவங்க கோவிக்கிற தாயர்கள் சேர்த்து அவள் போய் வேடிக்கைக்காக கேட்டுறையா ஒழிய உள்ள பிள்ளைக்கு ஆ குழந்தைகிட்ட வாங்கி சாப்பிடும் கட்டாயம் ஒன்றும் இல்லை இவா வாங்கி கொடுக்கறது அப்ப வாங்கி கொடுத்த ஒவ்வொருவருக்கு அந்த கொடுக்கல என்று சொன்னால் கோபமா இருக்கா சரி இது கொஞ்சம் கோபத்தை நிற்கும் போது நினைச்சுட்டு போயிடுறான் அதுக்காக கொடுக்க நிறுத்துறதில்லை கொடுத்தாக்கா பரவாயில்லை நல்ல மனசா இருக்கு அவங்க கொடுக்குறான் ரெண்டு பேரும் நிறுத்துறது இல்லை கொடுக்கறவங்களுக்கு நிறுத்துறதில்லை கொடுக்க நிறுத்துறதில்லை இருந்தாலும் குண வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறாங்க எந்த குழந்தைய படுக்க